தலைப்பு அறுபத்திரண்டு சங்கல்பம் சங்கல்பத்தின் பொருளும் விரிவும் யாதெனில் விரிவாவது ஐந்து நிர்விகல்பம் சவிகல்பம் சங்கல்பம் விகல்பம் கல்பம் இவற்றுள் நிர்விகல்பமாவது கடவுள் அறிவு மேற்படி அறிவின் வியாபகமே சவிகல்பம் சங்கல்பம் என்பது கரணம் யாதொன்றிலும் பற்றாமல் சுத்தமாயிருந்த காலத்தில் தோன்றிய அசைவே சங்கல்பம் ஒன்றிலும் பற்றாது அசைந்த மேல் அசைவு என்னும் புடைபெயர்ச்சியே சங்கல்பம் நாம் நஷ்டமடையோம் என்று உள்ளழுந்திய பிரஜையே சங்கல்பம் விகல்பம் என்பது பிரம சதாசிவ கால அளவை குறித்தது இதில் பலவாக விரிந்த அணுசந்தானங்கள் கல்பம் உள்ளழுந்தல் அதை சிந்தித்தல் சிந்தித்தலை விசாரித்தல் இம்மூன்றுமே சங்கல்ப விகல்ப கல்பம் மேற்குறித்த சங்கல்பமயமாயிருந்தால் சிவானுபவம் பெறலாம் சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றினதுதான் வந்து முற்றும் என்றபடி சங்கல்பமாவது சம் முடிவு கல்பம் காலபேதம் காலமுடிவு பற்று மனத்தின் கூறுபாடு நான்கு வகை அதாவது ஜீவப்பற்று பந்தப்பற்று களத்திரப்பற்று தேகப்பற்று தேகப்பற்றாகிய அகப்பற்று போயிருத்தல் சங்கல்பம்